அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே மெய்யன்பர்களே திருக்குறளில் அமைந்துள்ளது ஏற்புடை கடவுள் வாழ்த்து என்று பரிமேலழகர் சொல்லி இருக்கிறார் நூலின் பொருளோடு தொடர்புடையவராக கடவுளை வாழ்த்துதல் சத்துவம் முதலிய குணங்களால் மூன்றாகிய உறுதிப் அவற்றான் மூவராகிய முதற் கடவுளோடு உண்டாகலான் அப்படிங்கிறது பரிமேலழகருடைய வரிகள் வாழ்க்கைக்கு பொருள் தேவை வாழ்க்கையில் இன்பம் நுகர வேண்டும் என்பது எல்லோருக்கும் பொதுவான ஒரு இயல்பு ஆனால் மனித உடலில்தான் உயிரானது அறத்தை கடைபிடிக்க முடியும் இதை பல நான் உங்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறேன் அதாவது சத்துவத்தால் விளைவது அறம் இராஜசத்தால் விளைவது பொருள் தாமசத்தால் விளைவது இன்பம் கடவுள் குணங்களெல்லாம் கடந்தவர் ஆனால் குணங்களை கடந்த இறைவன் மெய்ப்பொருள்தான் தன்னுடைய மாயை சக்தியினால் மூன்று பிரிவுகளாக படைப்பு கடவுளாகவும் காப்புக் கடவுளாகவும் அழிப்பு கடவுளாகவும் விளங்குகிறார்கள் சத்துவத்தால் விளைவது அறம் ராஜசத்தால் விளைவது பொருள் தாமசத்தால் விளைவது இன்பம்னா அவைகளால் மூவராகிய முதற் கடவுளோடு தொடர்பு ஏற்படுகிறது சத்துவ கடவுளாக திருமாலும் இரஜோகுண கடவுளாக பிரம்மதேவனும் தமோகுணக் கடவுளாக ருத்ரனும் அமைந்திருக்கிறார்கள் என்பது பொதுவான ஒரு கருத்து இது மிக நுண்மையான கருத்துத்தான் ஆனால் இங்கே சத்வரஜ்தமோ குணத்தை பரிமேலழகர் இவ்வாறு சொல்லியிருப்பதை சற்று நாம் சிந்திக்கிறோம் இது மிக ஆழமாக சிந்திக்க வேண்டியது என்பதில் சந்தேகமில்லை இருந்தாலும் தகவலுக்காக நான் உங்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறேன் இதை பற்றி நாம் பிறகு ஆழமாக சிந்திக்கலாம் வடிவேலு செட்டியார் என்கிற பெரியவர் அவருடைய தெளிவுரையிலே இவ்வாறு சொல்லுகிறார் இந்த அதிகாரத்தின் ஒன்று இரண்டு நான்கு ஐந்து ஏழு பத்து ஆகிய குரட்பாக்கள் ஆதிபகவன் வாலறிவன் வேண்டுதல் வேண்டாமையிலான் இறைவன் தனக்கு இல்லாதான் இறைவன் என்று சொல்லக்கூடிய எண்களை உடைய முதற்கடவுளது வாழ்த்தும் மூன்றாவது எண்ணுள்ள குரல் பிரம்மதேவன் அதாவது படைப்பு கடவுளுடைய வாழ்த்தும் அதாவது மலர்மிசேகின்கிற குரல் ஆறு எட்டாவது குரல் திருமாதனுடைய வாழ்த்தும் அதாவது காக்கின்ற கடவுள் பொறிவாயில்லை அறவாழி அந்தனன் என்கின்ற குரட்பாக்கள் ஒன்பதாவது குரட்பா அரனது வாழ்த்து அதாவது அனைத்தையும் ஒடுக்கி மீண்டும் புத்துணர்ச்சியை தரக்கூடிய அழிக்கும் கடவுள் அழிப்பது என்றால் என்ன மாற்றி அமைப்பவர் என்றுதான் பொருள் இந்த படைப்பில எதையும் அழிக்க முடியாது மாற்றத்தான் முடியும் ஆங்கிலத்திலே சொல்லுகிறார்கள் அல்லவா மேட்டர் நெவர் கிரியேட்டட் நார் டிஸ்ட்ராய்டு என்று சொல்லுவார்கள் ஆக பொருளை படைக்கவும் முடியாது அழிக்கவும் முடியாது ஆனால் மாற்றி அமைக்க முடியும் என்பது அறிவியல் நமக்கு உணர்த்துகிறது அதை ஒரு கோணத்திலே நாம் இவ்வாறு பார்க்கிறோம் இவர்களெல்லாம் பெரியோர்கள் இவ்வாறு சொல்லி கூட திருவள்ளுவர் கூறும் இலக்கணங்கள் எல்லாம் பெயர் வடிவங்களை கடந்த மெய்ப்பொருளையே குறிக்கின்றன திருவடி என்ற சொற்களை எல்லாம் பயன்படுத்தி இருந்தாலும் அதன் மூலம் தத்துவ கருத்துக்களே நம் மனதிலே நிலைநாட்டப்படுகிறது மகாகவி பாரதியார் அழகாக ஒரு பாடலை பாடினார் கடவுளை பற்றிய கருத்தை இவ்வாறு சொன்னார் ஆத்தி சூடி இளம்பிறை அணிந்து மோனத்திற்கு முழுவெண் மேனியான் கருநிறங்கொண்டு பார்க்கடல் மிசைக் கிடப்போன் மகமது நபிக்கு மறையருள் புரிந்தோன் இயேசுவின் தந்தை என பல உருவகத்தாலே உணர்ந்து உணராது பலவகையாகப் பரவிடும் பரம்பொருள் ஒன்றே அதனியல் ஒளியுறும் அறிவாம் அதன் நிலை கண்டார் அல்லலை அகற்றினார் அதன் அருள் வாழ்த்தி அமர வாழ்வு எய்துவோம் என்று பாரதியார் மிக அற்புதமாக சொன்னார் இதனுடைய பொருளை சுருக்கமாக சொல்கிறேன் ஆத்திசூடி இளம்பிறையணிந்து மோனத்திற்கு முழுவின் மேனியான் என்பது சிவபெருமானுடைய திருவுருவத்தை வர்ணிக்கிறது கருநிறங்கொண்டு பார்க்கடல் மிசை கிடப்போன் என்பது திருமாலை மகாவிஷ்ணுவை வர்ணிக்கிறது மகமது நபிக்கு மறை அருள் புரிந்தோன் இது எல்லோருக்கும் எளிமையாக புரியும் மகமது நபி அவர்களுக்கு மறை புரிந்தவன் மறை அருள்னா நூலை அந்த இறைவன் புரிந்திருக்கிறார் அதாவது அவருக்கு வாழ்க்கையை பற்றிய அறிவு கருத்துக்களை எல்லாம் இறைவன் கொடுத்திருக்கிறார் இறைவன் மகமது நபிக்கு மறை அவர்களுடைய மறை என்று சொல்லுகிறார்களே அந்த குரானை அருள் புரிந்தார் அல்லாஹ் இயேசுவின் தந்தை என பல இயேசுவினுடைய தந்தை என்று சொல்லப்படுவோரும் அந்த இறைவன்தான் ஆக மகபது நபிக்கு மறையொருள் புரிந்தவரும் இயேசுவின் தந்தை என பல ஆக சிவபெருமானை வழிபடுகிறவர்கள் விஷ்ணுவை வழிபடுகிறவர்கள் அல்லாவை வழிபடுகிறவர்கள் பரலோகத்திலே இருக்கக்கூடிய பரமபதாவை வழிபடுகிறவர்கள் இயேசுவின் தந்தை என பல மதத்தினர் உணர்ந்து உணராது அப்படி அந்த உருவகம் அவரவர்களுக்கு அவருடைய கடவுள் தத்துவம் சொல்லப்பட்டிருக்கிறது அதை அவர்கள் முற்றிலும் உணர்ந்திருக்கிறார்களா என்பது ஐயப்பாட்டுக்குரியது என்கிற கோணத்திலே சொல்லுகிறார் உருவகத்தாலே உணர்ந்து உணராது இப்படியும் படிக்கலாம் உருவகத்தாலே உணராது உணர்ந்து இத்தகைய உருவகங்களெல்லாம் கொடுத்து உணர முடியாத அந்த கடவுளை ஓரளவிற்கு உணர்ந்து என்றும் பொருள் சொல்லலாம் பல வகையாக பரவிடும் பரம்பொருள் ஒன்றே